இதை விட அழகா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அகலாது அணுகாது தீக்காய் போல திருவள்ளுவர் சொல்றார் அந்த அரசியல் நுட்பத்தை எச்சில் கொட்டாடி விடக்கூடாது உதடுகளை ஆட்டக்கூடாது அவன் சொல்லுகிற சொல்ல மறுக்கூடாது ராஜா தெரிஞ்சு சொல்லுவான் எல்லா வெள்ள இல்லையான் கம் ஆமாம்னு சொன்னேன்னு வச்சுங்க அவன் மறுநாள் காலம் கண்டுபிடிச்சிட்டு இந்த பையன் தேவையில்லாம ஜாதர அடிக்கிறான்டா வெளியே தள்ளுவான் வெளியோ அப்ப என்ன பண்ணுவோம் வெள்ளையாவும் இருக்கலாம் கருப்பாவும் இருக்கலாம் வெள்ளையா இருக்கலாம் நமக்கு என்ன பம்பு காக்கா முக்கியம் முக்கியம் காக்கா வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தா நமக்கே நாம மந்திரியா இருக்க முக்கியம் இப்போ பெரிய பெரிய மனுஷனா ஒரு கட்சி தலைவர் பிஏவா இருக்கலாம் எம்டி பி ஏக்கலாம் ஒரு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் கூப்பிடுற போது வெறும் மேனேஜரா இருக்கலாம் டேரக்டர் கூப்பிட போது ஒரு பிரான்ச் மேனேஜரா நாம இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த இலக்கணம் அப்படியே போதும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு நான் கதைக்குள்ள வந்து பாருந்திர சொல்லிகிட்ட எப்படித்ததை அருமையான கதைக்கு ராஜா சிங்கம் ஒரு நாள் கொட்டாய விட்டு பக்கத்தில் இருந்த கரடி சும்மா யானை பக்கத்துலாம் எரிச்சலுக்கியம் சிங்கத்து ராஜா நான் சொல்றதுக்கு உருத்து வெரிஃபை பண்றது பக்கத்தில் பார்த்து கேட்டது இப்பதான் இலக்கா போச்சு நாமும் பதவி இல்லாம இருந்தால் என்ன பண்ண முடியும் கரண்டு சொல்லு மகாராஜா உங்க வாயில பச்ச கற்பூரம் ஏலக்கா கற்பூரம் கிராம்பு லவங்கம் நறுமண பொருளா வீசுகிறேன் எப்பவும் மாம்சம் சாப்பிட்டு என் வாயில எப்படி இதெல்லாம் வீசும் யானையும் போயிடுச்சு கரடி போயிடுச்சு இதோட சிங்கம் திருப்தியா இருந்தா பரவாயில்ல அதுக்கு இன்னும் பொறுப்பு அப்படி பாத்துக்கிட்டே இருந்த யானையும் போச்சு நாரலேன்னு சொன்ன கரடியும் போச்சு கேட்டது சிங்கம் என் வாயின் நாடுதான் நரி சொல்லிச்சு பாருங்க மகாராஜா ஒரு வாரமா எனக்கு ஜலதோஷம் மூக்கடப்பா இருக்கு ஒன்னுமே தெரியல கண்டினியூ கண்டினியூ நீ தொடர்ந்து இருக்கலாம் இது பஞ்சதந்திர கதையில வருடனா கொஞ்சம் நடந்து தன தக்க வச்சுக்கணும் ஏன்னா ஓராண்டு காலம் ஐயாத காலத்தை ஓட்டுறது சாதாரணமான விஷயமே அல்ல இன்னொன்னு சொல்ற பாருங்க ஒரு வார்த்தை அரசருடைய மனைவியோடு எந்த காரணத்தை வைத்து நெருங்கி பழக கூடாது முக்கியமா சொல்றான் அரசருடைய புதல்வரோடு அன்பு வைத்துக் ஏன் தெரியுங்களா ஒரு ராஜா தன்னுடைய புத்திரனுக்கு ரொம்ப வேண்டிய தெரிஞ்சா கட் பண்றாங்க பல விஷயங்கள் ஏன் நடந்துக்கிறாங்க அப்படிலாம் தெரியாது ஏன்னா தன்னுடைய புதல்வன் நினைச்சா கூட ஒருவேளை இவன் நம்ம பவரை பிடிங்கி அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றான் போல் இருக்கு நீங்க மகாராஜாக்கள் வரலாறு படிச்சா தெரியும் நீங்க இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து படிங்க முகல் இன்வேஷன் இந்தியன் என்ன அப்படின்னு கேட்டா அப்பா உள்ள வச்சு புள்ள பவர் வரத்துக்கு ரெண்டு செஞ்சிடுவான் போய்டும் நமக்கு எதிரியை குணா இவனே உருவாக்கி விட்டுடுவா அப்படின்னு பண்ணிடுவான் இது அவ்வளவு வியாசர் சொல்லுகிறார் அரசியல் நீதிகள் முழுவதையும் சொல்லி அதனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரகசியத்தை எல்லாம் எடுத்து சொல்ல எல்லாம் கேட்டான் இதே மாதிரி ஐந்து பேரும் போய் விராடனுடைய அரண்மனையில சேர்ந்தார்கள் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு குறையும் இல்லை அப்ப ஜிமுத்த மல்லன் அப்படின்னு ஒருத்தன் வந்து பாக்சர் அவன் மல் யுத்தத்துல வல்லம் அவன் சேலஞ்ச் யாராவது இருந்தா விராட என்னோட சிந்தைக்கு வாங்கடோ அப்படி வழி இல்லாம பீமன் அந்த மல்லனோடு போரிட்டு அந்த மல்லனை கொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது அப்பவும் தான் பீமன் வெளிப்படுத்தல ஒரு சமயக்கால மாதிரியே நடந்துகிட்டான் இந்த சந்தர்ப்பத்தில் சைரன் தரி அரண்மனையில ஒப்பனை பண்றவளா இருக்கிறான் மகாராணிக்கு அந்த சுதேஷனை அப்படிங்கிற விராட தேசத்து ராஜாவுடைய விராடனுடைய மனைவி அவளுடைய தம்பி கீச்சக்கன் பேர் அந்த பையன் ஒரு நாள் எதாச்சும் அக்காவை பார்க்கறதுக்காக வந்தா வந்த போது திரௌபதிய பார்த்துட்டான் அஹா எவ்வளவு அழகா இருக்கா நம்ம அக்கா அவருடைய அரண்மனையில வேலைக்காரியா இருக்கா நாம இவ்வளவு அடைஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்தது அந்த கீழ்மகனுக்கு ஒண்ணே என்னுடைய சகோதரிகிட்ட சொன்னா நீ இன்னைக்கு இவளை என்னுடைய அரண்மனைக்கு உணவு கொடுத்து அனுப்பிச்சு வை நான் அவளை விரும்புகிறேன் உள்ளூர பயம் ஏன்னா ரொம்ப பலம் உள்ளவன் அவனை ஏத்து ஒண்ணும் பண்ண முடியாது அவன்தான் சேனாதிபதி ஊருக்கே சேனாதிபதி அவன்தான் மெதுவா சொல்றான் நீ வேணா அங்க போயிட்டு வா சொன்னா அம்மா நான் இன்னொரு ஆண் தனியா இருக்கறதுக்கு போமாட்டேன் உங்களுக்கு தெரியும் என்ன அனுப்பாதீங்க அப்படி ஏ பேசாம போயிட்டு வா அவன் பசிக்குதுங்கிறான் இந்த ஆகாரத்தை குடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு பாத்திரத்தை கொடுத்து குடுத்துட்டு கட்டாயமா அப்படின்ட்டு வேற வழி இல்லாம இவ போய் ஆகாரத்தை கொடுக்க போனா அவன் தப்பா நடக்க ஆரம்பிச்சான் ஓடி வருகிறாள் திரௌபதி அப்படியும் ஓடி வந்தவன் என்ன பண்ண முடியும் அரண்மனைக்குள்ள நுழைகிற அப்படி வேகமா ஓடி வந்து அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அங்க பிராடன் பிராட தேசத்து ராஜா அவன் பக்கத்துல கண்கன் யார் தருமர் ரெண்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அவ உள்ள நுழைஞ்சா கீச்சகன் அவழைஞ்ச உடனே அவளை காலால் எட்டி உடைக்கிறான் அடிபட்டு அப்படி நிமிந்து பார்க்கிறாள் திரௌபதி எரிக்கிற மாதிரி ஒரு அந்நிய ஆனவன் என்ன காலால எத்தனா இதெல்லாம் உங்களால வந்ததானி நிமிந்து இந்த நேரம் அங்க வந்தான் சமையல் வெணு கேக்கிறதுக்காக அவ்வளவுதான் திரௌபதி கீழே விழுந்து கடக்கிறதையும் தர்மர் சூதாடி அந்த கீச்சகன் உதச்சிட்டு போறதையும் பார்த்தான் பக்கத்துல அரண்மனை தூண் இருந்தால் தூண் புடிச்சுக்கிட்டு நின்னவே எரிச்சல் தாங்காம தூணை திருவிட்டான் தூனை திருவி அடிக்கணும் என்ன பண்றோம் தூண திருவிட்டேன் தருமர் அவர் சொன்னாரு தூணு பிடிச்சாட்டு அடுப்புக்கு விறகுக்கு மரம் இல்லையா விறகுக்கு மரம் இல்லையா மரம் இல்லன்னா மரம் காய வச்ச மரத்தை எடுத்துக்குவாங்க அந்த மரத்தை எடுக்காது அது பச்சை மரம் அவசரப்படாதே அவசரப்படாதே அவசரப்படாதே கோவத்தோடு இந்த கீச்சகன் போய் சொல்லி அழுதா திரௌபதி மகாராணிக்கு முக அலங்காரத்துக்கு அரைச்சு அரைச்சி என் கை எப்படி போச்சு நல்லா சக்கரவர்த்தியா இருந்த அர்ஜுனன் சரிக்கிரம பதனிச பாடிக்கிட்டு யாருக்கு மகள்ரைக்குடி இந்த அவமானத்தி உதைக்கிற இதை விட அவமான அப்பவே அவனை கொண்டிருக்க வேண்டாமா பாத்து கேட்டான் அப்ப பீமன் திருப்பி கேட்டான் சரி நான் கொல்ல கேட்கிறேன் சொன்ன ஒரு வருஷம் மறைஞ்சில்ல வாழ்றோம் அதேதான் நீ நாளைக்கு என்ன பண்ணு அந்த கீச்சகன் மேல விருப்பம் இருக்கிற மாதிரி நடி அவ ஊருக்கு வழியில ஒரு நடனசாலைய அங்க வரச்சோல்லு பாக்கிய நான் பாத்துக்கிறேன் மறுநாள் கீச்சக்ட போய் அந்த பொருளை குடுக்கிற போஷம்னா நீங்கதான் இவ்வளவு பெரிய ராஜா நான் நினைச்சுக்கிட்டேன் விராடன்தான் ராஜா அவர் பொம்ம ராஜா நீங்க தான் உண்ம ராஜா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அதனால நான் உங்களை கல்யாணம் நினைக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை ஒரே ஒரு சிக்கல் என்ன ஐந்து கந்தர்வர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதனால விருப்பப்படி இருக்க முடியாது இரவு ஊரெல்லாம் அடங்கிய பிறகு ஊருக்கு வழியில் இருக்கிற அந்த நடனசாலைக்கு நான் வர்றேன் நீங்க அங்க வந்து என்ன பாருங்க குஷி ஆயிட்டான் இருக்கு சென்ட் எல்லாம் நல்லா அடிச்சுக்கிட்டு எல்லாம் தலையெல்லாம் வாரிக்கிட்டு சாயங்காலம் ஆறு மணி எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் நினைச்சு போய் கையான்னு கூப்பிட பிராணன் தான பீமன் நிக்கிறான் புடவை கட்டிட்டு தூணுக்கு இந்த பக்கமா பீமன் புடவை கட்டிட்டு திரௌபதி மாதிரி நின்று கையை நீட்டினா இந்த கருக்கு அந்த அப்படியே இழுத்து என்ன ஏதுன்னு தெரியாம கீச்சகன் உருவமே தெரியாதபடி அவனை கம்ப்ளீட் கீழே தள்ளிட்டு திரௌபதி சிரிக்கிறார் அந்த பொணத்தை அப்படியே பொட்டமா கட்டி வெள்ளித்துக்கு போட்டு திரும்பி புறப்பட்டு போயிட்டான் பீமன் உப கீச்சகர்கள் வந்து முதல்ல எதிர்த்தார்கள் அவர்களையும் அடிச்சு விரட்ட நாடு முழுக்க செய்தி பரவிடுச்சு கீச்சகன் செய்தி அச்சினாபுரத்துக்கு போச்சு பாருங்க துரியோதன முடிச்சுக்கிட்டான் இந்த வேலை எல்லாம் செய்யணும்னா பீமன் அங்கதாண்டா இருக்கிற அப்ப அந்த ஊருக்குள்ளதான் அந்த பசங்க ஒழிஞ்சிருக்கிறாங்க இல்லாட்டி இவ்வளவு வேகமா டெத் சர்டிபிகேட் வராது போய் இப்ப நாம சண்டை போட்டோம் வருஷம் முடிஞ்சு ஒவ்வொரு அஞ்சாதவாசம் மறைந்து வாழ வேண்டிய காலத்துல வெளியே தெரிஞ்சுப்பீங்க அதனால நீங்க மறுபடியும் பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போங்க விரட்டிட்டு நம்ம நிம்மதியா வந்து ஆளலாம் இப்படி ஒரு பிளான் பண்ணினா துரியோதன் அந்த காலத்துல யுத்தத்தை எப்படி தொடங்குவாங்க இப்ப நம்ம பணம் வச்சிருக்கோம் கொள்ளையடிக்கிற மாதிரி அந்த காலத்துல பசுமாடுதான் ஒரு ராஜாவுக்கு எது செல்வம் செல்வம் செல்வத்தை கொள்ளையடிக்கிறதா பசுமாட்ட கொள்ளையடிப்பாங்க கோயம்புத்தூர் பெரிய பெரிய அன்னிக்கி செல்றா அதுவே நஷ்டத்த நடக்கும் அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமான விஷயம் நானும் தான் ஆனா நஷ்டம் தான் ஒரு ஆச்சரிய விஷயம் செல்வத்து கிடையாது கொள்ளையடிக்கிறது மரபு துரோணர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டான் ஒரு நாட்டோட ஒரு எல்லையில் ஒரு படை ஒரு நாட்டோட அங்க ஒரு படை அதை போற ஆரம்பிச்சான் போற ஆரம்பிச்ச உடனே இப்ப என்ன பண்ண முடியும் நடக்குது கொள்ளையடிக்கிறாங்க போய் சண்டை நடத்துற போது இன்னொரு சண்டைக்கு வர முடியாது சண்டைக்கு வர முடியாது அந்த பக்கம் பசுவை கொள்ளையடிக்கிறதுல இருந்து காப்பாற்றி மீட்டு அங்க இருக்கிறவன் எல்லாம் விரட்டிவிட்டு விராடன் திரும்பி வரத்துக்குள்ள இந்த பக்கத்தில் யுத்தம் வந்தாச்சு இன்னொரு பக்கத்தில் அப்போ மகன் உத்தரகுமாரன் பேர் அவன் ரொம்ப பெருமையா பெண்கள் மதியில சொல்றான் நான் போய் எல்லாரையும் ஜெயிச்சிருவேன் எனக்கு விஷயமே இல்ல பசங்களுக்கு இது உதால் விடுறதுன்னு சொல்லிட்டு செய்வேன் ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா எனக்கு தேர்வு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சும்மாவது சொன்னான் எனக்கு தேர்வு ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல அப்ப இந்த பிரகர்நிலையா அர்ஜுனன் பாருங்க அவன் சொன்னா தேர் ஓட்டுறதுன்னா அவனுக்கு ஆள் இல்ல ஆமா நான் ஓட்டுறேன் அவன் தனியா கூப்பிட்டான் காரியத்தே கெடுத்துறாரு அங்க நாலு பிள்ளைங்க நிக்கதேன்னு ஒரு பெருமைக்கா சொல்லிட்டு நீ என்ன நீ சொன்னது சொன்னதுதான் இப்ப போலாம் யுத்தத்துக்கு போல ஒன்ன நீ தேர்வோட்டி நாம் போய் அவங்க எல்லாம் ஜெயிச்சு இந்த வேலையே வேண்டாம் மரியாதையா ஏறி உட்கார் தேர் தேர்ல ஏற்றி உட்காந்து வச்சு பிரகன் நலையா அர்ஜுனன் தேர் ஓட்டான் அப்ப இந்த பெண்கள்லாம் அப்படின்னா பீஷ்மர் அவமானப்படுத்தி துரோணர் பொம்பளை துரோணருடைய அவருடைய அவமானப்படுத்துறதுக்கு வசதியா ஒவ்வொருத்தையும் கேக்குறான் இவன் உத்தரகுமாரி சொன்னா ஒண்ணு கவலைப்படாதீங்க வாங்கிட்டு வர முடியுமே அவங்ககிட்ட எடுத்து வர முடியாது தேர் பரப்பட்டு ஊர் எதிர்பல போன உடனே அவன் சொன்னா பிரகனிய பார் மரியாதையா தேர் நிறுத்து அங்க யார் யார் வந்திருக்காங்களான்னு தெரியுமா யாரு பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவங்களுக்கு மட்டும் நாம போய் ஜெயிக்கிறதா நீ ஜெயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ பேசாம தேர்ல உட்கார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் நீயே ஒரு பேடி நீ என்ன பாத்துக்கிறது உன்னால என்ன முடியும்னா நான் யாருங்கறத அப்புறமா தெரியும் நீ வாயை முடிக்கிட்டு பேசாம இவர்கள் ஊருக்குள்ள வருகிற போது ஆயுதங்களை எல்லாம் ஒளிச்சு ஒரு வன்னி மரத்தில் வைத்தார்கள் அந்த வன்னி மரத்திலிருந்து அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய காண்டிபத்தை கையில எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் தேர்ந்த ஏறி உட்கார்ந்தான் புத்திரகுமார பாத்தோம்னா நீ மரியாதையா தேர்வு மற்ற தகைச்சு போய் நீ யாருன்னா நான் யாரு நான் கேட்கறேன் நான் தான் அர்ஜுனன் நான் எப்படி நம்பறதுன்னா இந்த காண்டிபம்டா இதை கையிலயே எடுக்க முடியாது தெரியுமா அப்ப நீங்க அஞ்சு பேரும் எங்க நாட்டிலயா இருந்தீங்க கண்கர் தான் தருமர் வல்லந்தான் தாமகிரந்தி தந்திரி பாலன் எல்லாம் யார் யாரு சைரந்தர் யாருன்னு சொன்னா பிரகன் விழுந்தான் உத்தரகுமார் போய் நின்னுது இவன் பேடி மாறியே ஓடி ஆடி விளையாடி எல்லாம் பண்ணிட்டு கடைசியா யுத்தத்தை ஆரம்பிச்சா அர்ஜுன் அவ்வளவுதான் பீஷ்மர் துரோணர் கிருப்பர் எல்லாரும் விரட்ட ஆரம்பிச்சா எல்லாரும் எப்படி வரட்டும் அப்படி வரட்டும் எல்லாம் அவர்களை தோற்று ஓடுகிறார்கள் அந்த இடத்திலிருந்து தோற்று ஓடுகிற போது துரியோதன சொன்னு தாத்தா கண்டுபிடிச்சிட்டேன் இவன் தான் இருக்கணும் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப பாருங்க நம்முடைய ஒப்பந்தப்படி பன்னெண்டாண்டு வனவாசம் முடிஞ்சு ஓராண்டு மறைந்து வாழ வேண்டிய காலத்தில் இவர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள் எனவே மறுபடியும் உங்க காட்டுக்கு போக வேண்டி எப்படி அப்படின்னா யாரு துரியோதன பீஷ்மர் சிரிச்சாட மடப்பாளையில இன்னையோட அது முடிஞ்சு போச்சுரா காலம்பறை இன்னைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு இனிமே அவன் வெளியில வந்தாலும் தப்பு இல்ல மறைந்து வாழ வேண்டிய காலம் முடிஞ்சு விட்டது அப்படி இதுக்கு நடுவில் கேள்விப்பட்டான் இன்னொரு பக்கம் பீஷ்மர்லாம் வந்து ஐயோ என் மகன் எப்படி ஜெயிப்பான் பீஷ்மரை கொண்டுடுவாரு அப்ப இந்த கண்கு சும்மா சூதாட்டிட்டு இருக்கிறவன் சும்மா இல்லாம நீ ஒன்னும் கவலைப்படாதே பிரகன்ல போயிருக்கிறா இல்ல பிரகன்ல ஜெயிச்சுடுவார் என்ன பெருமையா பேச மாட்டேங்கிற ஒரு பேடியை ரொம்ப பெருமையா பேசறியா விட பலசாலி ஜெயிச்சுருவான் இது சொல்ற போதே ஓடி வந்து வெற்றி செய்தியை சொன்னார்கள் இது மாதிரி பீஷ்மர் துரோணர் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு உடனே விராடம் சொன்னான் பாத்தியா நான் சொன்னியா என் பையன் எப்படிப்பட்ட பையன் பார்த்தியான் நான் சொன்னியா பிரகன் அலை அவன் ஜெயிச்சிருக்கணும் ஓம் பையன் சும்மா போயிட்டு சும்மா வருவான் இது ரொம்ப அவசியமான விஷயமா எந்தூமில சிந்துதோ அங்க பன்னெண்டு வருஷம் மழை பெய்யாது நீட்டி அப்படியே அந்த ரத்தத்தை அவன் ரத்தம் கீழே விழுந்தா என்ன எதுக்கு நீ போய் சேல தலைப்பால பிடிக்கிறேன் உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அவர் தர்மமே வடிவானவர் அவர் ரத்தம் உழுந்துட்டா விழுந்த ஊர்ல பன்னெண்டு வருஷம் மழை அந்த அக்கறைக்காக தான் செஞ்சேன் மேற்கொண்டு இத கேட்காது உள்ள போயிட்டான் அந்த இரவு எல்லாம் முடிஞ்ச மறுநாள் காலையில எல்லாம் திரும்பி வந்தார்கள் அவன் வந்த உடனே பிராடகுமாரன் வந்து முதல்ல அப்பாவை கும்பிடான் அப்பாவை கும்பிட்ட உடனே பக்கத்துல கரங்க உட்கார்ந்து அவரையும் கும்பிட்டான் தெரிஞ்சு போச்சு அடிபட்டு இருந்தது இவரை காயப்படுத்தினான் இவரை காயப்படுத்தினான் அதிர்ச்சியா போச்சு என்ன கேட்கற நான் தான் காயப்படுத்தின மரியாதையை அவர் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம புள்ள வீரமான புள்ள ஆனாலும் இவரு மேல நமக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ நம்ம புள்ள சொல்லாதுன்னு நீ சொல்றேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டேன் அன்றைக்கு இரவு அஞ்சு பேரும் சந்திக்கிறாங்க தருமர் நெத்தியில் இருக்கிற காயத்தை பார்த்தா அர்ஜுனன் இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது காயப்படுத்தினாடன கொல்லுவேணும் அப்பதான் தருமர் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வருஷம் ஒளிஞ்சு வாங்க சாப்பாடு போட்டு அரண்மனையில் தங்க வச்ச ஒருத்த ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா பெரிய விஷயமா நமக்கு யாராவது நினைக்க வேண்டாமா நல்லது பண்ணிட்டா பெருசா நினைக்கிறது மறுநாள் வெளிப்பட்டார்கள் பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சது விராடன் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அப்பதான் உண்மை பிரிஞ்சது பிரகன் நலையு ஆடிட்டு பாடிஞ்சது அர்ஜுனன் நம்ம பொண்ணு உத்திரைக்கு அவன் டான்ஸ் கத்துக் கொடுத்தான் அப்படின்னு அந்த விராடன் என்ன சொல்லுகிறான் அர்ஜுனனை பார்த்து நீ தான் தெரிஞ்சு போச்சு என் பொண்ணு உத்தரைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா அர்ஜுனன் யோகம் யாருக்கு வராது எந்த வயசுலயும் அவனுக்கு ஆஃபர் பாருங்க என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆனா அர்ஜுனன் இப்ப மாறிட்டான் வாத்தியாரா இருந்து டான்ஸ் கத்து கொடுத்துருக்க ஒருத்தருக்கு ஆசிரியர் யார் தெரியுமா பித்தாவுக்கு சமம் அப்பாவுக்கு சமம் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் இவளுக்கு டான்ஸ் எல்லாம் கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் நான் தந்தை ஸ்தான் வேணும்னா ஒண்ணு பண்றேன் என்ன என் மகன் அபிமன்யுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரொம்ப உத்தமிழ் எப்ப நான் விருப்படுறேன் மருமகளா தெரியா அப்படின்னு ஏற்பாடாச்சு இந்த வனவாசம் முடிஞ்சு போச்சுன்னு செய்தி தெரிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்தார்கள் அபிமனியும் வந்தான் அபிமன்யுக்கும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க உத்தரகுமாரி கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் இப்ப பிராடனுடைய அரண்மனையிலேயே அஞ்சு பேர் சொல்கமா இருக்கிறார்கள் இப்ப என்னன்னா நாடு கேட்கணும் நாட திரும்பி வாங்கி இல்லையா அவன் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் பதில் நேரடியா சொல்ல முடியல அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான் திருதநாஷ்டமும் துரியோகனும் என்ன பதில் சொல்லிட்டான் எங்கள் கருத்து என்ன என்பதை நாங்கள் சேர்ந்து பேசி முடிவு செய்து சொல்லி அனுப்புவோம் நீர் போகலாம் அப்படின்ட்டு சஞ்சயன் தூது என்ன சொன்னா யாரும் அப்ப தர்மா நீ ரொம்ப நல்ல பிள்ளை நான் சொன்னதை ஒரு பிள்ளை கிடைக்கிறத கேட்காது ஒரு அயோக்கிய பையன் நீ காட்டே இருக்கட்டும் என்ன சில பேர் சொல்ற போது ரொம்ப நியாயம் மாதிரி தெரியும் கோர்ட ஒருத்தன் அப்பையும் அம்மாவையும் கொண்டுகாரம் கேஸ் நடக்குது மரண தண்டனை கொடுக்கறது ஜட்ஜி முடிவு பண்ணிட்டார் அப்பா அம்மாவே முடிவு பண்ணிட்டார் எதுக்கு கடைசியா ஒரு கேள்வி கேட்டார் பேரையும் கொண்டு பாதக செயலுக்கு பெரிய தண்டனை உண்டு நான் இப்ப தண்டனை கொடுக்க போறேன் நீ ஏதாவது சொல்ல விரும்புறதா இருந்தா அவன் சொன்னான் பாருங்க எனக்கு தண்டனை கொடுக்கும்போது யோசிக்கணும் அப்பா அம்மா இல்லாத அனாதே இவ்வளவு அருமையா இருக்கு மன்னிக்க கூடிய அதே மாதிரி சொன்னதை கேட்க மாட்டாங்க நீ கேட்ப காட்டிலேயே சஞ்சய்னுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்ன சொல்றாங்க நாங்க என்னங்கறத யோசிச்சு உனக்கு சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு பதிலுக்கு திருப்பி அனுப்பி விட்டார்கள் சஞ்சய் தூதம் முடிஞ்சு இதுக்கு நடுவுல ரெண்டு பேரும் படை திரட்ட ஆரம்பிச்சுட்டா அதாவது நமக்கு எப்படி போர் வரப்போது எல்லாம் படைய திரட்டிக்கிட்டு இருக்கிற கண்ணபெருமான இருந்த கண்ணபெருமானுடைய இருப்பிடத்துக்கு படையை கேட்டுட்டு அர்ஜுனம் அர்ஜுனம் போய் சேர்ந்துட்டான் அந்த துவாரகையில கொடி இப்படி பறக்குதான் துரியோதனம் உள்ள வராம நீ வராதே வராதுன்னு அந்த கொடி சொல்லிச்சான் இன்று நீ எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படை துணையாக மாட்டான் மீண்டு போயன்று குடிம தோறும் கிருஷ்ண பரமாத்மா படித்திருக்கிறார் கால் மாட்டில் தலை மாட்டில போய் உட்காந்துட்டான் அவரும் தூங்குறாதான் தூங்கல இந்த பையன் வந்த உடனே தூங்குற மாதிரி நடிச்சார் வரவேண்டியிருக்கூங்கிகள் கண்ண பெருமானுடைய கால பந்தனை அறுக்கும் பாத பங்கயம் தன்னை பற்றுக்களை அறுக்கக்கூடிய பாத பங்கயம் கண்ணனுடைய கால் அத தொட்டு கும்பிட்டான் அப்பதான் முடிச்சவ மாதிரி வந்து அவ்ளவும்ி அனா எப்படா வந்தேன் எதிர்ப்பு உட்காந்து இருக்கான்னு சொன்னா ஒருத்தன் சௌக்கியம் கட்டி போயிடும் என்ன சௌக்கியமா அப்படி எங்க சௌக்கியம் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு எதிர்பார்த்ததே நம்ம மேல சில பேர் இங்க இதெல்லாம் சொல்லுவான் சௌக்கியமா அதனால என்ன சௌக்கியமா இருக்க சௌக்கியமா மா இருக்க மாட்டமா இருக்கிறியம் வருன் இருந்த வேந்தன் வரவினை நிகழ்த்த பொங்கி அது என்ன பொயில் பாயல் பொய்த்துயில் பாயல் இப்போ நாராயணன் ஆதிசேஷன்ல படுத்திருக்கிறார் நிஜமாவ தூங்குறாங்க ரங்கநாதர் படுத்திருக்கிறாரு பாம்பனை மேல் பள்ளி கொண்டு அப்படின்னு நிஜமா நாராயணர் தூங்குவாரு அண்ட சராசரத்தை பெற்றவன தூங்க விடுவோமா பிள்ள என்ன தூங்கலையா தூங்கல மாதிரி நடிக்கிறாராம் பொய்த்துயில் பாயல் அப்படின்னு பொய்த்து பாயல் அருமையான சும்மா படுத்திருக்கிற மாதிரி நடிக்கிறாராம் பகவான் மெட்ராஸ் பாஷையில் சொன்னாச்சிக்கு தூங்குறாச்சி பார்க்குள் பைய தூய்ந்த பரமன் அடிபாடி நெய்யுண்ணும் டிரைவர் தூங்க முடியுமோ டிரைவர் தூங்கெல்லாம் என்ன வருது அது மாதிரி அண்ட சராசரத்தை இயக்கி கொண்டிருக்கிறவன் நாராயணன் அவன் தூங்குவான் தூங்க விடுவாரி அந்த கண்களை மூடி அரிதுயில் அப்படின்னு அதான் பொய்த்துயில் பாயல் நீங்கி வந்தலம் தொடயல் மார்பா வரவனக்கு உரை செய்யாதது என் நெருங்க புள்ளி அப்படி கட்டி தழுவனாதான் கிருஷ்ணன் துரியோதனா முதலியே என்ன எழுப்பப்படாதா அப்படின்னு தூங்குறவனை எழுப்ப வேண்டாம் தான் நான் எழுப்பல அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன ஆச்சரியம் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வந்து இருக்கிறீர்களே என்ன காரணமா வந்தீர்கள் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சா நாளை மகாபாரத யுத்தம் நடக்கிற போது எங்களுக்கு உதவியாக நீ வந்து வந்து உதவி செய்ய வேண்டும் ரெண்டு பேரும் அர்த்தம் ஓ ரெண்டு பேரும் எனக்கு உதவியர்கள் யாரையும் நான் வெறுங்கையோட அனுப்ப முடியாது அதனால நான் என்ன பண்றது நான் வேணா ஒன்னு பண்றேன் நான் முதல்ல யார் முகத்துல முழிச்சுட்டேன் நான் முதல்ல முகத்துல முழிச்சுட்டேன் அது மட்டும் இல்ல ஒரு பரிசு குடுக்கற போது வயசுல சின்ன உங்களுக்கு முதல்ல குடுத்துட்டு தான் வயசுல பெரியவங்களுக்கு அப்புறமா கொடுக்கணும் என்ன இருந்தாலும் துரியோதனா ஒன்னவடா அர்ஜுன சின்ன அதனால அவனுக்கு உனக்கு நான் கொடுப்பேன் வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன் நான் என்ன பண்ண போறேன் நான் ஒரு பக்கம் என் படையெல்லாம் ஒரு பக்கம் யாருக்கு எது வேணுமோ அதை தரப்போறேன் இவர் ஒரு பக்கமா இவர் படையெல்லாம் ஒரு பக்கமா யாருக்கு எது வேணுமோ அத அவர் பரிசா கொடுக்கறது ரெடியா இருக்கிறார்க்க யாரையாவது ஆதரிச்சா முழுசா ஆதரிக்கணும் இப்போ எலக்ஷன் வச்சு இவருக்கு நம்ம ஆடெல்லாம் விட்டு வேலை பாக்குறது இவரோட நாம கேம்பெயனுக்கு போறது அப்படின்னா யார் ஜெயிச்சாலும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் கிருஷ்ணா என்ன கான்ட்ராக்டர் யார் ஜெயிச்சாலும் அவர் எடுத்துக்கிறதுக்கா பண்றாரு ரொம்ப நுட்பமான விஷயம் ஆதரிச்சா ஒருத்தர் ஆதரிக்கணும் இவர் படையல்னா ஒருத்தருக்கான் இவர் ஒருத்தருக்கான் என்ன அர்த்தம் இது என்னைக்கு முடிஞ்ச கதை இல்லீங்க இன்னும் நடக்கிற கதைக்கும் முடிவு பண்ணி கிருஷ்ண பரமாத்மா உங்க எல்லாரையும் வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போன முடிவு பண்ணி வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு வாசல்ல ஒரு புஷ்பக்க விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே எல்லாரும் நேரம் அந்த புஷ்ப விமானத்தை ஏறி வைகுந்தம் போகலாம் அப்படின்னா வாச வழியா ஆறு போக மாட்டாங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும் தான் நினைப்பி உண்டே ஒழிய போறதுக்கு இப்ப ஆளு ரெடி இல்ல சார் அப்ப இவ்வளவு கதை கேட்டோம் பாரதம் கேட்டோம் ஐப்பாந்தோம் மண்டல பூஜைக்கு வந்தோம் வைகுந்தம் போறது பெரிய வாய்ப்பு தானே போலாமா வைகுந்தம் அப்புறமா போலாம் நம்ம கோயிலுக்கு வருவோம் கத்தை கேட்போம் சுவாமி கும்பிடுவோம் எதுக்கு தெரியுமா நம்ம கட்டுற வீடு நல்லா முடியணும் அப்படின்னு பாத்துற பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பணம் நம்ம போட்டுக்கிற டெபாசிட் ஒழுங்கா வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் எப்படின்னா ரொம்ப யோசிச்சு பாருங்க நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறார் கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறார் கடவுளால் தரப்படுகிற சுகங்கள் இன்னொரு பக்கத்து இருக்கு இது எப்படி எடுக்கணும் கடவுள் ஒரு பக்கம் கடவுளால் படைக்கப்பட்ட வீடு காணி நிலம் காரு பங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் நாம எந்த கட்சி நமக்கு கடவுள் முக்கியமே கிடையாது கடவுளால் படைக்கப்பட்டவைதான் முக்கியமே ஒழிய கடவுள் ரெண்டாம் பட்சம் இல்லீங்களா அதத்தான் எனக்கு டெஸ்டா வச்சா அர்ஜுனன் கடவுளை வேணும்னு சொன்னான் துரியோதனன் கடவுளுடைய படை வேணும்னு சொன்னா நாமெல்லாம் துரியோதன கட்சியில் இருக்கிறோமே ஒழிய அர்ஜுனன் கட்சிக்கு போகிற ஐடியாவே கிடையாது நம்மக்குள்ள இருக்கிற பெரிய சிக்கல் அதுதான் நானே வீட்டுக்கு தான் போவேன் ஒழியா இல்ல வாரத்த தேவதையா பறந்து அப்படி யாருக்காவது போயிட்டு வாங்க எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்ல நீங்க போயிட்டு எங்களை கூப்பிடாதீங்க படைக்கப்பட்ட விஷயங்கள் மீது இருக்கிற ஆர்வம் இறைவன் மீது இருப்பதில்லை இல்லீங்களா நான் நீ ஆயுதம் கொல்லக் கூடாது ஆனா நீ படைய எடுக்க கூடாதுன்னா ஏடி நுமோடு அமர் செய்ய சத்தியம் கவலைப்படாதீங்களா சத்தியா நான் ஒண்ணு உங்களை எடுத்து நான் படை விட மாட்டேன் சரி முடிஞ்ச ஊருக்கு திரும்பியாச்சு அப்படி திரும்ப சஞ்சயன் வந்துட்டு யோசிக்கிறார்கள் என்ன பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி வலிமையான முடிவச்சு கண்ணனை கூப்பிடுகிறார்கள் எதிர்ப்பு நின்றான் அவர்களுக்கு போய் அறிவுரை சொல்லணும் அதான் துரியோதனுக்கு அறிவுரை சொல்றதுக்கு யாரும் அனுப்பலாம் கிருஷ்ணா நீ போனேன்னா சமாதானம் ஆகும் அனுப்பலாம் இவருக்கு கருத்து என்ன கருத்தையும் தனித்தனியா சொல்லுங்க நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் தருமா உன்னுடைய கருத்து என்ன கொஞ்சம் தான் பாருங்க கண்ணா ஒரு குளத்தில் தாமரையும் அல்லியும் ஒன்றாய் வாழ்கிற நாடு குரு நாடு என்ன சொல்றான்னு புரியுதா அள்ளி ராத்திரியில பூக்கும் அப்ப தாமரை உம்முன்னு இருக்கும் காலையில தாமரை பூக்கும் அப்ப அள்ளி உம்முன்னு உட்கார்ந்து இருக்கும் ரெண்டும் ஒரே குளத்துல இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் நாங்க மகிழ்ச்சியா இருக்கிற போதெல்லாம் துரியோதன உம்முன்னு இருக்கட்டும் அவன் மகிழ்ச்சியா இருக்கிற போதெல்லாம் நாங்க உம்முன்னு இருக்கிறோம் ரெண்டு பூவும் ஒரே குளத்துல இருக்கும் இது ரெண்டு மனுஷனும் ஒரே குளத்துல இருக்கிறோம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்க சந்தோஷப்படுற போது அவன் இருக்கட்டும் அவன் சந்தோஷப்படுற போது சமாதானம் பண்ணி வச்சிருக்கம் பண்ணி வச்சும் ஓஹோ சமாதானம் தான் என்ன கிருஷ்ணம் கிருஷ்ணா சண்டை வந்தா அழிவு வரும் சண்டை வரக்கூடாது என்ன என்ன பண்ண சொல்ற சமாதானம் நாடு கேளு கிருஷ்ணா நீ போய் கேளு அவன் கொடுத்துடுவான் நீ போய் கேட்டா கண்டிப்பா கொடுப்பான் எங்க சார்ந்து நீ போனா அவன் இல்லேன்னு சொல்ல மாட்டான் நீ போனா சமாதானம் கண்டிப்பா வரும் அங்கதான் சாடே பண்ணிட்டு ஒரு அப்பா டெல்லி போயிட்டு வரும்போதுங்க அந்த பொம்மை வந்து அவன் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு எல்லாத்தையும் உடச்சிருவா அதுக்கு ஒரு பொம்மை கொடுத்தார் அவங்க சொன்னா எங்க நம்ம பிள்ளை பத்தி தெரியாதுங்களா இல்ல இல்ல இந்த பொம்மை உடைக்கவே முடியாது கிளாஸ் கடக்காரு இதை போட்டு ஏறி மேலேயே நின்று காமிச்சாரு உடையல அப்படியா இருந்தாலும் நம்ம பிள்ளைய நம்ப முடியாதுங்க உடையாதுங்கறேன் அப்படின்னு பிள்ளைகிட்ட கூடுத்துட்டு ஆபீஸ் போயிட்டாரு சாயங்காலம் வந்த உடனே சம்சாரம் சொன்னா நான் காலம்பரம் என்ன சொன்ன உங்ககிட்ட நம்ம பிள்ளைய நம்பி அந்த பொம்மையை குடுக்காதிங்க நான் சொன்னா இல்லையா அது உடையாது நானு அது உடஞ்சு போச்சா அது உடையல அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உடைக்கிறான் அந்த பையன் கண்ணாடி அடிக்கிறான் டெலிவிஷன் அடிக்கிறான் எல்லாம் உடஞ்சு போச்சு ரொம்ப உடையலை அதையும் உடையலேன்னு வாங்கி கொடுத்தா இதையும் உடப்பாங்கறது யாராவது அது அவனுக்கு விசித்திரமான ஒரு பிரைன் பாருங்க அது அவனா முடிவு பண்ணி அது மாதிரி பண்றான் மணிக்க மூன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நான்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்பது தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒருமுறை நான்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து பரமாத்மாவுடைய போன் நம்பர் நமக்கு இத்தனால தெரியாம இருந்தது தொடர்பு கொள்ள வேண்டிய என்ன கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறார் தருமன் சொல்றான் நீ தூது நடந்து எமது நினைவு அவருக்கு உரைத்தாயில் தாது அடிமுறலும் தாயமும் தண்பதியும் தான் தாரானாயில் கிருஷ்ணா நீ போய் பேசினா, கண்டிப்பா சமாதானம் ஆயிடும்டா நீ போய் அவன் நாடு தரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் வேணாம் நம்ம வேற சண்டையெல்லாம் போடலாம்டா நீ போய் கண்டிப்பா கேட்டா குடிச்சுடுவான் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான் என்ன என்ன பண்ண சொல்ற போய் அவன் என்ன பேச சொல்ற அது சொல்லு முதல்ல நீ நாடுகள் கிருஷ்ணன் சொன்னான் நாடு ஒன்று நலில் அவன் நாடு தரமாட்டேன் தான் அவனி அவன் பாதி நாடு கேளு பாதி ஊர் கேட்டா போறதாடு 5 ஊர் வேண்டு கிருஷ்ணா ஒரு அடையாளமா அஞ்சு ஊர் கொடுத்தா ஆட்சி பண்ணிட்டு பேசாம உட்கார சண்டை வேண்டாம் ஐந்து ஊர் வேண்டு அதுவும் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க குடியிருக்கிறதுக்கு அஞ்சு வீடு கேளு ஐந்து இளம் வேண்டு அஞ்சு இல்லம் கொடுக்க சொல்லு அதுவும் இல்ல சொல்டுங்க யார சண்ட வேணும்புடைய நிகழும் மங்களகரமான இந்த ஆண்டு தாங்கள் வந்திருந்து யுத்தத்தை தொடங்கி வைத்து எங்களை ரத்தம் சிந்த சிந்த அடித்து எ நடுத்த மிகுந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்படி தருமன் இந்த பக்கம் யானும் அவ்வண்ணமே விரும்பும் அர்ஜுனன் சகாதேவன் இங்க தான் நீங்க தருமனுடைய மனசை பார்க்கணும் அவன் வேண்டுங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு அன்பு இருக்கு இறக்கம் எங்களுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சியில் இருந்தார் அவர் இந்த பாட்டை எடுத்து ரொம்ப சொல்வாரு தீபாவளிக்கு வெடி வெடிக்கணும் ஒரு பழைய வெடி வாங்கி வச்சிருக்க நிறைய வெடி அந்த காலத்துல விறகு அடுப்பு இருக்கும் அடுப்புல என்ன பண்ணுவாங்க ராத்திரி எல்லாம் விறகு எல்லாம் எடுத்து அந்த அடுப்பை அவிச்சதுக்கு அப்புறம் மொரம் இருக்கு இல்லையா சொலகு முறம்னு சொல்லுவாங்க அந்த முரத்துல இந்த வெடியை பரப்பி ஒரு கதக்கத அந்த அடுப்பு இருக்கும் அது மேல வச்சுட்டு படுத்துருவாங்க பசங்க 2 காலையில மணிக்கு எந்திரிச்சு அதை வெடிக்க ஆரம்பிப்பா சுப்ரீம் கோர்ட் குடிக்கிடாத காலம் ரெண்டு ரெண்டரை மணிக்கு அடுப்புல இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணாத்தையும் வச்சுட்டு முரம்பாங்க அந்த வீட்டு ஒரு பாட்டி இருக்குது அது கண்ணு தெரியாது வழக்கமா அதுதான் வாசத்தி அளிக்கும் வீட்டுக்கு தெளிப்பாங்க பழைய காசுல இருந்து அடுப்பு காட்டில அடுப்புக்கு பக்கத்துல ஒரு பழைய சொலகுல தான் சாணி வச்சிருப்பாங்க தெளிவு இந்த கிழவி எந்திரிச்சு லைட் போடாது லைட் போட்டா எல்லாம் திட்டுவாங்க உனக்கு தான் தூக்கம் வரலா எங்க இருக்கிற அப்படின்னு லைட் போடாமயும் இருட்ல தட்டு தடு மாதிரி வந்து அடுப்பு கிட்ட வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோ இந்த சாணி எடுத்து போட்டு கரைச்சி வாசல் தெளிக்கும் ரொட்டின் தெரிய போக்கெட்ல தண்ணி எல்லாம் வெடி எல்லாம் அப்புறம் போது சாணி கரைக்கிற மாதிரி கைய உள்ள விட்டு கரைச்சது ஒடுக்கடி நினையாம போயிட்டா அப்புறம் தான் கிழவி பார்த்தது திரு வருது இருக்க ஒு கண்ணும் ஒண்ணும்பி இந்த பழைய வெடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் அடுப்புல வச்சிருக்கா தண்ணிக்குள்ள போட்டோம் அலச்சி வைக்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு வெடிகள் அரிச்சு அந்த மரத்துல அப்படியே வச்சு அடுப்பு கிட்ட வச்சுட்டு சொத்தம் கூடாமட்டு இந்த பைய ஒரு ரெண்டே முக்கால் மணிக்கு எழுந்திரிச்சு நேரம் இங்கு வந்து வெடிக்கலான்னு வந்து வெடிச்சா எதாவது வெடிக்குமே இப்போ ஒரு வெடி வெடிக்கணும் வெடியில வந்து வெடி மருந்து இருக்கணும் காகித அழுத்தம் இருக்கணும் காகித அழுத்தம் மட்டும் திரி இருக்கணும் இதெல்லாம் இருந்தா கூட வெடி எரியாது கடைசியா ஒரு நெருப்பு பத்திக்கிட்டே வழக்கம் இவங்களுக்கு என்னன்னா வெடி மருந்து என்ன இவங்கெல்லாம் பிறவி சத்திரியர்கள் சண்டைக்குரியவர்கள் அப்ப வெடி மருந்து இருக்குது சத்திரியன் என்ன பதிமூன்றாண்டு கடைசியா தூதர் இனியும் நெருப்பும் இருக்கு எல்லாருக்கும் ஆனா இவ்வளவு இருந்தும் அந்த வெடி ஏன் வெடிக்கல எல்லாம் இருக்க வேண்டியதெல்லாம் இருந்தாலும் இருக்கக்கூடாத ஒண்ணு இருக்கு அது என்ன ஈரம் ஈரம்னா தமிழ ரெண்டு அர்த்தம் ஒன்னு இரக்கம் அர்த்தம் இன்னொன்னு தண்ணீர் அர்த்தம் தருமன் சத்திரியன் வெடிப்பதற்கு வேண்டிய மன அழுத்தம் இருக்கு நாடு தரலங்கிற திரி இருக்கு என்றாலும் வெடிக்கல ஏன்னா வெடிக்க முடியாத ஈரம் இரக்கம் மனதில் இருப்பதால் அந்த வெடி வெடிக்கலன் அதான் நம்ம அடுபோர் வேண்டு என்றான் கிருஷ்ணா அந்த யுத்தத்தை நீ விரும்பி கேளுப்பா அப்படின்னு ஒருவேளை தூது அனுப்பாம இதெல்லாம் பண்ணிவிட்டா ராஜ தர்மத்துக்கு விரோதம் நினைச்சேன்னா நீ இந்த தூது அனுப்பல எந்தெந்த ராஜா உன்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு நீ வெக்கப்பட்டா எந்த ராஜா சிரிப்பாங்கன்னு எழுதி எங்கிட்ட குடு ஏதும் சிவந்த திருமலை அனுப்ப வேண்டாம் என்னை அனுப்பு முடிக்க எல்லாவற்றையும் முடித்து விட்டு வருகிறேன் இதே கருத்தை தான் அர்ஜுன் சொன்ன மனைவி கூந்தல் விரித்திருக்கிற அந்த அவமானம் இன்னும் தீரல எப்படி கிருஷ்ணா தூது போறதுன்னு நகுலன் அப்படியே சிம்பிளா சொன்ன கிருஷ்ணா யார் கேட்டால் அவர்களை போய் கேட்கலாம் கேட்டாலும் யார் தரமாட்டார்களோ அவர்களை போய் எப்படா கிருஷ்ணா கேட்கறதுன்னு இது நங்குடைய போகிறவர்களுக்கும் பொருந்தும் அவங்க என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறது கடைசியா சகாதேவன் கருத்து என்ன அப்படின்னு சகாதேவன் மூட்டு வழியை பாத்துட்டு கிருஷ்ணா நீ தூது போனா எனக்கு என்னடா போகாட்டி எனக்கு என்னடா என்னடா இப்படி பேசுற பாஞ்சாலி கூந்தல் முடிக்க வேண்டாம் அவ கூந்தல் முடிச்சாதான் எனக்கு என்ன முடிக்காட்டினா எனக்கு என்ன என்னடா இப்படி பேசுற நீ பேசுறதே பொருத்தமே இல்லாம இருக்கு அந்த எரிச்சல் சொன்னா அவன் நாடு தந்தாதான் எனக்கு என்ன தராட்டிதான் எனக்கு என்ன எல்லாரும் யோசிச்சாங்க கட்சி வச்சு மாறிட்டானு இல்ல ஒருவேளை நாடு கிடைச்சாலும் தருமனுக்கு தான் கிடைக்க போது எனக்கு அது கிடைக்காதுங்க வருத்தில பேசுறான் என்னடா சொல்றேன் நடிக்கிற யார் யார எப்பளோஸ் அங்கேயே பிளான் பண்ணிட்டு தான் நீங்க வந்திருக்க அப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன கேட்கறியே நீ பாரத போரில் யாவரையும் நீர் ஆக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா கோபாலா போர் ஏறி நீயன்றி மாபாரதம் அகற்ற மற்றார்குள் வல்லாரேன் பயந்துட்டான் னா கவுக்குறான் இந்த யுத்தத்தை நிறுத்தா இருக்கு என்ன கர்ணம் கிட்ட ஆட்சியை அர்ஜுன் பாஞ்சாலி பூந்தலை நிறுத்தலாம் அப்ப கிருஷ்ணன் கேட்டான் இதெல்லாம் இல்ல அதுக்கப்புறமா நடக்கும் நீ நடமாடி வரையில யுத்தத்தை கொடாந்துருவ என்ன கட்ட முடியுமா என்ன தாராளமா முடியும் யிறு வச்சு கட்டல பத்து வரல கூப்பி நான் ஓம் நமோ நாரா என்னா ஓம் நமோ நாரா என அப்படின்னு நான் பாருங்க ஒரு கயிறு அப்படியே வளர்ந்தது கண்ணனை சுற்றி கட்டி விட்டு இப்ப கிருஷ்ணன் பார்த்தான் என்னடா என கட்டிவிட்டு அப்படி அதாவது பக்திங்கிற வலையில பகவான் அடைகிறான் அப்படிங்கறதுக்கு அது ஒரு அடையாளம் அந்த கைத்துல கட்டுற மாதிரி கட்டி போட்டு இன்னொரு சின்ன ரகசியம் சொல்லித்தரேன் மனுஷனுக்கு அஞ்சு அஞ்சும் பத்து வரல இப்படி கடவுள் கிட்ட கூப்பிடமே என்னன்னா கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து இதை நாம் கட்டினால் நம்மை கட்டினால் கடவுளை கட்டலாம் நாம நம்மளை கட்டல கடவுளை கட்ட முடியாது கோயில போய் இப்படி நிக்கிறதுக்கு அடையாளம் அப்போ கிருஷ்ணன் சொன்னா என்ன கட்டிட்டு இடமா வெளியில போக வேண்டாமா எனக்கு வேலை நிறைய இருக்கு என்ன முதல இந்த இடத்த விட்டு அவுத்து விடு அதான் முடியாது நான் வரம் கேட்கிறேன் அவுத்து விடுறேன் என்ன வர இந்த பாரத யுத்தம் நடந்தா எங்க அஞ்சு பேருக்கும் சாவு இல்லேன்னு சத்தியம் பண்ணு ஒத்தம் தான் தான் கட்டிக்காரன் மத்தவெல்லாம் யுத்தம் யுத்தம் ஆசைப்பட்டான் யுத்தம் வந்தா சாவுங்கிற அறிவு எவனுக்காக இருந்ததா இல்ல சத்தியமா சொல்ற ஐந்து பேருக்கும் சாவு இல்ல என்ன விடுறான்னு தான் அப்படி வேல் இருக்கு சேவன் கண்ணன் தூது போகுதான் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது சகாதேவன் சொல்லிட்டு அற்பிலே கிடையாது சகாதேவன் பெரிய அறிவாடு சந்தர்ப்பம் போது சொல்றாங்க அருமையான இடம் மகாபாரத் அப்படி அவன் தேர் ஏறி கண்ண பெருமான் புறப்பட்டு போற போது அச்சனாபுரத்து மக்கள்லாம் அவன் வரவேற்க தயாரா இருக்கிறார் ஊர் எல்லையில தேரை நிறுத்திட்டு கண்ணனை இறங்கி அந்த ஊருக்குள்ள போகிறான் அப்போ வரிசையா ஒவ்வொரு ஒரு வீடா தெரியுது நீ என் வீட்டில் வந்து தங்கலாமே வருகிறேன் வருகிறேன் வந்தார் என்னுடைய வீடு கிருஷ்ணா உனக்கு தெரியாததா வந்து தங்கலாம் வருகிறேன் பீஷ்மரே உங்கள் வீட்டுக்கு வராமல் யார் வீட்டுக்கு வரப்போகிறேன் கிருப்பாச்சாரியார் வந்து சொன்னார் கிருஷ்ணா அது என்னுடைய வீடு பதவிக்கு வந்த பிறகு கட்டிய வீடு பாதம் பட்டால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்புரத்தில் எனக்கு இருக்கிற போது நான் துரோட வீட்டிலோ தங்கினால் மரியாதை இல்லை அல்லவா நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்று வீட்டுக்கு போயிட்டான் என்ன அர்த்தம் என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவா எல்லாம் உன்னுடையது என்ற எண்ணம் உடையவருக்குத்தான் கடவுள் அனுகிரகம் பண்றோம் அந்த எனது அப்படிங்கிற எண்ணம் இருக்க கூடாது எல்லாம் இறைவனுடையது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் வித்றதுக்கு இருந்தது நேரம் உள்ள போயிட்டான் ஒரு நாலு சுவர் மேல ஒரு கூரை நடுவுல ஒரு தர அதுல கிருஷ்ண வந்து உட்கார்ந்தவண்ணு வித்றதுக்கு கையும் ஓடல காலும் ஓடலை அவர் சொல்றாரு முன்னமே துயந்தருள முது பயோததியோ பன்னகாரி பாயலோ பச்சை ஆலிலையோ சொன்ன என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான் கிருஷ்ணா இந்த நான்கு சுவர்கள் நான்கு வேதங்களா இந்த கூரை என்ன ஆளிலையா இது என்ன பச்சை ஆளிலையா கண்ணா உன் பானங்கள் படுவதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க வேண்டும் இந்த வீடு என் வீடுன்னு சொல்லல் ாலே பகவானுக்கு ஊட்டி நானும் இது வந்து ரொம்ப சுவையான சம்பவம் இந்த வித்ரன் வீட்டுல என்ன வந்துட்ட உடனே எல்லாரும் வந்துட்டார்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும் கண்ணன் பார்த்தான் வித்ர ஏழை அவர் சாப்பாடு போட முடியாதுன்னு மா ஆல இலையை வரவழிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் வெளியில சாப்பிட என்ன இருக்கிறது சாப்பிட்டான் அதுக்காகவே சாப்பாடு போயிட்டான் இங்க என்ன இருக்கு சொல்லு ஏழா என்ன இருக்கு வாழைப்பழம் இருக்கு சாப்பிடுற பயத்தங்கஞ்சி வாழைப்பழம் பயத்தங்கஞ்சிய தகர கோவில் கொண்டாட ஊத்துவே ஊத்துனா எந்த பக்கம் ஓடும் எனக்கு தெரியல பாத்துக்கோ அப்படின்னு இலையை புடிச்சுக்கோ கிருஷ்ணன் சொன்ன பதில் தான் டாப் எல்லாம் தெரிஞ்ச எனக்கே எந்த பக்கம் போகும் தெரியுது சமாளித்து விட்டேன் உன்னை போன்ற பக்தர்களை சமாளிக்கிற கிருஷ்ணா நான் தரேன் தரேன் உனக்கு தராமியா எல்லாம் உன்னுடைய கிருஷ்ணா அப்படின்னு வந்து நான் ஊட்டி விடட்டுமா ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசை வித்து அதுக்காக இங்கே வாழைப்பழத்தினா உரிச்சு ஊட்டி விடுறேன்னு வாழைப்பழத்தை உரிச்சு என்ன பண்ணினானா தோலை பகவானுக்கு கொடுத்துட்டு பழத்தை தொட்டி முத்தத்துல போட்டேன் ரொம்ப அன்பு முத்துனா என்ன செய்யறோன்னு தெரியாம பழத்தை கோயம்புத்தூர்ல நான் இருந்த போது ஒருத்தர் சொன்னார் எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வரணும் வீட்டு நான் வரேன் வரேன்னு திடீர்னு ஒரு நாள் அந்தபடியா கார்ல போற போது டப்பு ஞாபகம் உள்ள போயிட்டேன் வீட்டுக்கு அவர் எதிர்பார்க்கல என்ன அந்த நேரத்தில் அப்புறம் உட்காருங்க உட்கார்ந்த வேஸ்ட் எல்லாம் உட்காரங்க பரவாயில்ல கட்டிலேயே உட்கார கட்டில உட்கார நீங்க கட்டில உட்கார கூட இருக்க சார் பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வர அப்படின்னா சரி பக்கத்து வீட்டுல நல்ல சேர் வாங்கிட்டு வந்த வாங்கிட்டு வந்தாட்டுக்கு வாங்கிட்டு சேர்லயே உட்காருங்க எங்கிட்ட சொன்னார ஒழிய போது அவருக்கு மூடு மாறி போச்சு உட்கார்ற போது எடுத்துட்டார் சார் நான் உளுந்து அப்புறம் தரையிலேயே உட்கார்ந்தேன் இதுதான் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது எதுக்கு சொல்ல வந்த சாதாரணமான ஒரு ஆளு என்ன அன்பு வச்சிருக்கிற ஒரு மில் ஒர்க்கு நான் வந்ததே பெருசா தெரியும் நாயகனாகிய கண்ணன் வந்தா கையும்து என்ன பண்றோம் தெரியாம பழத்தை உரிச்சு தோலா கிருஷ்ணன் கொடுத்துட்டு பழத்தை தூக்கி தொட்டு போட்டா கிருஷ்ணனும் தோலெல்லாம் தின்னாம ஏன் அவனுக்கு ரொம்ப நாளா அவன் வளர்த்த கண்ணுக்குட்டி எல்லாம் தோல் திங்கிற போது நல்லா இருக்கும் போல் இருக்குது நாமளா சாப்பிட்டா மரியாதை இல்ல அதுக்குன்னு ஒரு நாள் வரணும் அப்படின்னு காத்துகிட்டு இருந்தான் யோசிப்பீங்க எங்க இருக்கு இது வில்லி பாரதத்துல இல்ல பஜன சம்பிரதாயத்துல சொல்லப்படுவது ஆழ்வார்கள் பாடலுக்கு உரை வியாக்கியான ஞானிகள் சொன்னார்கள் என்னன்னா தூது மொழிந்து நடந்து வந்தவன் சமயக் சகுன சக சக சகுன போஜனம் அப்படின்னு சகுன போஜனம் என்னன்னா வித்திரனுடைய வீட்டில் பகவான் குணங்களை போஜனமாக உண்டான் அந்த வித்துருடைய உத்தமமான குண நலன்களை பகவான் போஜனமாக உண்டான் அப்படின்னு வீட்டுல கொடுத்த விருந்தை ரொம்ப சிறப்பா சாகித்து சொல்றது சம்பிரதாயத்துல ஒரு பெரிய வழக்கம் இத்தனையும் ஒன்னும் பெரிய விருந்து கொடுத்துடல அவனுடைய அந்த அன்பை பகவான் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் இன்றைக்கும் இந்த வித்துர விருந்துக்காக சம்பிரதாயமா நமக்கு பிரசாத விநியோகம் இன்றைக்கு கோயில்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் எல்லாரும் இந்த பகவானுடைய அந்த வித்திரர் கொடுத்த விருந்தல பகவான் உண்ட பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனோபாவத்தோடு அந்த பிரசாதத்தை பெற்று இன்றைக்கு நாம வீட்டுக்கு சொல்லுகிறோம் அந்த வித்தருடைய இல்லத்திலே பகவான் தங்கி மறுநாள் தான் புறப்பட்டு தூது சொல்றதுக்காக போகிறார் அப்படிங்கிற அளவிலே இன்றைய சிந்தனையை நாம் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் அரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஷ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ம ஹரி ரம ஹரி ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே